நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக உதிர்கிறது என்ற தலைப்பில் டாக்டர் ஆர் கார்த்திகேயன் அவர்கள் எழுதியில் ஒரு புதிய போக்கு தெரிகிறது வேலைக்கு போவதை விட தனியாக தொடங்கும் தொழில் தொடங்கும் ஆசை அதிகரித்து வருகிறது இது ஆரோக்கியமான போக்குதான் ஆனால் எப்போது எப்படி என்பதில் தான் குழப்பம் வணிக நிர்வாகம் படிக்கும் எம்பிஏக்களில் இரண்டு சதவீதம் தான் தனியாக தொழில் தொடங்க விரும்புவதாக கூறியுள்ளதாக படித்து அகிர்ந்தேன் எல்லா பொறியியல் கல்லூரிகளிலும் ஒரு தொழில் முனைவோருக்கான அமைப்பு உள்ளது ஈ செல் என்று பெயர் இவைகளில் பலர் சில தொழிலதிபர்களை அழைத்து பேச வைத்து மாணவர்களுக்கு மிக்சர் டீ கொடுத்து தங்கள் கடமையை செவ்வனே முடித்துக் கொள்கின்றனர் இதற்கு அரசு ஊக்கத்தொகை அளிப்பதாகவும் கேள்விப்பட்டேன் யாருக்கும் கீழ் வேலை செய்யக்கூடாது நம்மளை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது நாம தான் எல்லாமும் இருக்கணும் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கம் முடியாது அதனால வேறு ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் வேலைக்கு போவதற்கு மாற்று தொழில் செய்வது அல்ல ஏனென்றால் உங்கள் தொழிலும் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் பொறுப்புகள் அதிகம் தன் மகனை அழைத்து வந்தவர் ஒருவர் கூறினார் என்னால் ஒரு கோடி வரை கடன் வாங்கி முதலீடு செய்ய முடியும் பையனுக்கு என்ன தொழில் வரும் எதை செய்தால் நல்லா வருவான்னு ஆய்வு செய்து சொல்லுங்கள் என்றார் இத்தனைக்கு அவர் தொழில் அதிபர் அல்ல மாத சம்பளக்காரர் தான் சோதித்ததில் மகனுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் ஸ்திரமான வேலை பார்க்கத்தான் விருப்பம் ஆனால் அப்பா சொல்லை மீற முடியாமல் தடுமாடிக்கொண்டிருந்தார் மகன் தந்தைக்கு தன் ஒரே மகன் மிக உயர்ந்த நிலைக்கு வர தொழில் துவங்குவதுதான் ஒரே வழி என்ற எண்ணம் கடைசியில் அவருக்கு தனியாக ஆலோசனை செய்து அனுப்பினேன் இன்று அந்த மகன் மும்பையில் ஒரு பெட்ரோலியம் கம்பெனியில் நல்ல வேளையில் இருக்கிறார் அப்பாவும் கோடி ரூபாய் கடன் வாங்காமல் மகன் வளர்ச்சியை நம்பிக்கையுடன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தில் பிறந்த கம்பெனிகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூகுள் செய்து பாருங்கள் நான் சொல்வது புரியும் தவிர ஒரு பிசினஸ் பிளானை எடுத்துக்கொண்டு வரும் நபரின் வயது படிப்பு அனுபவம் பின்னணியை நம் அளவிற்கு அவர்கள் அங்கு ஒரு தொழில் முனைவு தோற்றால் கூட அதன் பின் எம்பிஏ விற்கு விண்ணப்பிக்கும் போது அந்த தொழில் அனுபவத்தின் மதிப்பு கருதி முன்னுரிமை தருகிறார்கள் இங்கு முதல் தொழில் படுத்துவிட்டால் அவனை தோல்விப்பட இயக்குநரை போல பார்க்கிறோம் அந்த குற்ற உணர்விலிருந்து மீண்டு வர நிறைய துணிவு வேண்டும் இங்கு அதனால் முறையான படிப்பும் தொழில் அனுபவம் தரும் உங்கள் தொழில் முனைவின் படிக்கட்டுகள் ஐந்து வருடங்களில் நிதி பெற சிறந்த வழிகள் கூட்டு சேர தகுந்த பங்குதாரர்கள் உதவி செய்யக்கூடிய தொழில் அன்பர்கள் தொழில்நுட்ப தகவல்கள் பல்வேறு துறைக்கு ஏற்ற பணியாளர்கள் இப்படி மெல்ல மெல்ல திரட்டி தயாராகுதல் நல்லது வேலையில் நீங்கள் பணியாளர் என்கிற ஒரு முகம்தான் தொழிலில் உங்களுக்கு முதலாளி நிர்வாகி மற்றும் தொழிலாளி என பல முகங்கள் இந்த வேறுபாட்டை புரிந்து கொண்டு தயாரானால் உங்களுக்கு வெற்றி முகம்தான் நன்றி வணக்கம்